रूपाय, तापत्रय विनाशाय, विश्वत्पत्तिपत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम एवसीजन सत्यसकलश्वर शापव्याजेन विप्राण सजह्रे स्वकुं विभु हे राजक्षित சுகமகரிஷி சொல்லுகிறார் ஏவம் வியவசிதா சத்தியசங்கல்பா ஈஸ்வரா வியவசிதான்னால் கிருத்த நிச்சய இவ்வாறு மனசில் தீர்மானம் பண்ணிண்டார் அதாவது பூமியோட பாரத்தை ஒரு வழியாக குறைச்சாலும் தன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்களும் அதர்மத்தை செய்வதால் இவர்களையும் அழித்து பூமியினுடைய அதர்மத்தை குறைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டார் அதான் ஏவம் யவசிதா இவ்வாறு முடிவெடுத்தவராய் நிச்சயம் செய்து கொண்டவராய் யாரு சத்தியசங்கல்பா ஈஸ்வரகா நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்த்தம் விப்ராணாம் சாபவியாஜேன பிராமணர்களுடைய சாபத்தை முன்னிட்டு கொண்டு ஸ்வகுலம் சஞ்சஹ்ரே விபுகுங்கிறது ஈஸ்வரனோட சேர்த்துக்கணும் ரொம்ப விசேஷமான மகிமைகளெல்லாம் உடைய எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடிய இப்படி பல அர்த்தங்கள்லாம் உண்டு விசேஷேன பவதி இது விபு ஆகா சத்யசங்கல்பா ஈஸ்வராக விபு ஏவம் விவசித்தா இவ்வாறு தீர்மானம் செய்து கொண்டவராய் பிராமணர்களுடைய சாபத்தை முன்னிட்டு கொண்டு தன்னுடைய குலத்தை சாமதான பயத தண்டங்கள் என்று சொல்லலாம் இங்கே முக்கியமாக தண்ட உபாயம் இந்த தண்ட உபாயத்தினால் அவர்களை எல்லாம் அழித்து பூமியில் அதர்மத்தை நீக்கினர் அதாவது அதர்மம் தாங்க முடியல பூமியில் ஆக பாரங்கிறது இங்கே அதர்மம் புரிஞ்சுக்கணும் அதர்மம் மேலோங்கி சமூகத்தில் மக்களெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியல அதர்மிகள் என்றைக்கும் அதிகமாகக்கூடாது ஆக தர்மம் மேலோங்கி இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஸ்வகுலம் சஞ்சஹ்ரே தன்னுடைய குலத்தினரையே அழித்தார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஏவம் ஈஸ்வரஜேன விப்ராணாம் சஞ்சஹ்ரே ஸ்வகுலம் விபு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி